ாக இருந்தன நபி தோடர்கள் இஸ்லாமிய காலத்தில் அது ஹஜ் செய்யும் போது அது குற்றமாக இருக்குமோ என பயந்தார்கள் அப்போது பின்வரும் வசனம் இறங்கியது ஹஜ்ஜ் காலங்களில் உங்கள் இறைவனிடமிருந்து அருளை வியாபாரத்தின் மூலம் நீங்கள் தேடுவது உங்கள் மீது குற்றம் இல்லை இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வசனம் புகாரி நான்கு